வணக்கம் நம்ம ரஷ்டி சைன்ஸோட அடுத்த எபிசோடுக்கு வந்துட்டோம் இன்னைக்கு ரவி நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஒரு பிராண்ட் நியூ டாபிக் நம்ம நம்மளோட பாட்காஸ்ட்ல பேச போறோம் ஸோ இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் லீடர்ஷிப் எல்லாம் கிளாப் பண்ணுங்க நம்ம தி மியூசிக் போடணுமே பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த போட்டுருவோம் சரி இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து லீடர்ஷிப் பாஸ் இதை பற்றி பேசணும் இல்லையா அப்போ நீங்கள் ஒரு லீடர் அப்படின்றவங்களை எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க ஒரு லீடர்ஷிப் எப்படி இருக்கணும் லீடர்ஷிப்னா நமக்கு என்ன வேலை நடக்கணுமோ அதை நம்மளை நம்மளை செய்ய வைக்கணும் அதுக்கான டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும் அதுக்கான வழிவகைகள் செஞ்சு கொடுக்கணும் ஸோ அதை பேஸிஸாக வச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்க எ பாஸ் கேன் பி எ லீடர் அப்படின்றீங்க யாருக்கு அது மாதிரி இருக்க பொறுத்திருக்குல்ல சில பேருக்கு வந்து அவங்களுக்கே எல்லாமே தெரியும் அவங்களுக்கு போயிட்டு நீ செய்வ செய்ய மாட்டாங்க அங்கே தான் வந்து நீங்கள் சொல்கிற பாஸ் வந்து டைரக்ட் பண்ணுறதுன்றது வேலைக்காகன்ற மாதிரி இருக்கும் அப்போ அந்த லீடர்ஷிப் அப்படின்றது பியூர்லி பேஸ்டான் யாரு கூட ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத போய் யாருக்கு தேவை யாருக்கு என்ன மாதிரி தேவைன்றதை பார்த்து நம்ம பண்ணணும் ஸோ அப்போ ஒரே லீடரால் வந்து ஐ மீன் அஃப்கோர்ஸ் அவங்கள்தான் பண்ண முடியும் ஒரு லீடரால் வந்து எல்லா டைப் ஆஃப் பீப்புளையும் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இல்லையா அப்படின்னா ஆமா அவங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரத்துக்கிட்டையும் அவங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்டைல பண்ண வேண்டி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துப்போம் அவரு டைப் ஆஃப் லீடர் இவங்க நம்ம புரட்சி தலைவி அவங்க அவங்க டைப் அவங்க ஒரு டைப் ஆஃப் லீடர் லீடர் அவங்க அவங்க அவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஸ்டேட்ட நிறைய விஷயத்துல அவங்க முன்னாடியே குணம் வந்து இருக்காங்க இவர் இப்ப நம்ம மோடி இருக்காரு சொல்வாங்க இவங்க எல்லாம் born leader அப்படி சொல்வாங்க சோ அந்த மாதிரி only அது by birth ல வரணுமா இல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கறது நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இல்ல அதுல எக்ஸல் பண்ண முடியுமா நீங்க சொல்றதுலயே आंसर இருக்கு நீங்க born leader னு சொல்றீங்க அப்ப born வேற லீடர் வேற born leader இல்ல உங்க they born as a leader அப்படின கரெக்ட் அப்ப லீடர்ன்றது born அக்கண அவசிய இல்லன்னா அதுலயே வந்துச்சு आंसर புரியல என்ன நீங்க சொல்றீங்க லீடர்ன்றது வந்து by birth ஏ இருக்கணும்ன்றது அவசியம் இல்லன்றது அந்த வேர்ட்ல இருந்தே வந்துச்சு பை பர்தே உங்க லீடரா இருக்கும் ரொம்ப இருந்தது பை செல் ஓகே நீங்க ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர் புரியலீடர் அப்படின்னு சொல்லும் போது இவங்க லீடரா பிறந்திருக்காங்க அப்போ பறக்காமலும் லீடரா இருக்க முடியும் உங்களை மாதிரி நீங்க உங்களையே நீங்க தயார்படுத்திக்கலாம் ஒரு லீடரா ம் ஏன்னால் பல சமயத்தில் நமக்கு வந்து நம்மளோடய என்வாரான்மெண்ட் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்து கற்றுக்கும்போது தட்ஸ் ஓ த ஹியூமன் பிரெயின் ஒர்க்ஸ் இல்லையா எப்படி எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது அதுலேருந்து புதுசாக கற்றுக்கிறோம் கரெக்ட் ஸோ நம்ம ஹேங் ஓர் பண்ணுற பீப்பிள் லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்களோட லீடர்ஷிப் ஸ்கே வச்சு இல்லை அவங்களோட பழக்க வழக்கங்களை பற்றி வந்து நம்மளோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து வளர்த்துக்கலான் இருக்கீங்க சூப்பர் இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் லீடர்ஷிப் கிடையாது அப்படின்றதும் எனக்கு தெரிஞ்சவங்க ஏன்னா நீங்கள் சொல்றீங்க யூஸ்வலாக லீடர்ஷிப் அப்படின்றது வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை அசைன் கெட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் அப்படின்னு ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறாங்க கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் செஞ்சால் லீடர் அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியுது சில விஷயங்கள் செஞ்சால் கோல் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா எதெல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைன்னு நீங்கள் பார்த்துட்டு நம்ம குவாலிட்டி இல்லைன்றதுக்கு முன்னாடி ஒரு லீடர் என்ன பண்ணுவாங்கன்றத பற்றி பேசுவோம் ஒரு லீடர் வந்து தம் அந்த தன தனக்கோ தன்னோட டீமுக்கோ என்ன கோல்ன்றதை புரிய வைக்கணும் கோல் புரிய வச்சுட்டு அது புரிய வச்சா மட்டும்தான் அதுக்கப்புறமா வந்து அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ சப்போர்ட்டோ எதுக்குன்றது டீமுக்கு புரிய ஆரம்பிக்கும் புரிய வைக்கணும் அந்த டீமுக்கு இது வந்து ஒரு காமன் கோல் இது டீமுக்கு அதுதான் அது புரிய வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த டீமுக்குள்ள நிறைய விதமான மக்கள் இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒருத்தவங்க வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கான இருப்பாங்க நிறைய வேலை எதை கொடுத்தாலும் செய்யக்கூடிய ஆளா இருப்பாங்க இன்னொருத்தங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் பாத்துருப்பாங்க அவங்க வந்து வரட்டும் அதாவது அவங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து என்ன செய்த செய்யக்கூடான்றதை அவங்க அழகாக சொல்லுவாங்க அந்த மாதிரி அது மாதிரி இருப்பாங்க இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ் எதாவது இருக்கும் அதுக்கு தாண்டி அவங்க வேலை செய்யணுன்றதை ட்ரை பண்ணுவாங்க அவங்களால பண்ண முடியாமல் போகும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு வித்தியாசமான மக்கள் சேர்ந்த ஒரு கூட்டமாக தான் அவங்ககிட்ட இருப்பாங்க எப்பயுமே அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு வந்து இது நமக்கு ஒரு காமன் கோல் இது இதை நம்ம அச்சீவ் பண்ணணும் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ரெக்குயர்மெண்ட் எதுன்னு சொல்லி சொல்லிட்டோம்னா அப்புறம் வழிவகைகள்லேருந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மாதிரி சொல்ல வேண்டி வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கையில் இருக்கக்கூடிய எல்லா வேறலும் சேமாக இல்லை பட் நம்மளோட ஹேண்ட் வந்து எல்லாத்தையும் கோஆடினேட் பண்ணி ஒர்க் அப் பண்ணதில்ல அந்த மாதிரி அவங்க ஸ்கில் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒர்க் அசைன் பண்ணி இல்லை எப்படி ஒர்க்கை கெட் பண்ணணும்னு தெரிஞ்சால் அந்த மாதிரி ஒர்க்கு அசைன் பண்ணி கரெக்டு மன் கோல்ச்சீவ் பண்றதுதான்ட்ஷிப் ஒரு டீம் தனியார்னு பார்க்க உங்களுக்கே நீங்க பாத்துக்கலாம் உங்களுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நிறைய பிடிக்கும் நிறைய விஷயம் பிடிக்காம இருக்கும் உங்களுக்கு இதுல எது எனக்கு தேவையானதுன்றதே நமக்கு வரணும் அதுக்கப்புறம் இதுல ஓகே எனக்கு வந்து எக்ஸாம்பிள் ஃபுட் வாசிக்க பிடிக்கும் இல்ல வாசிக்க பிடிக்கும் வீணையும் வாசிப்பேன் மிருதங்களும் வாசிப்பேன் எல்லாத்தையும் நான் தெளிவாக இருக்கணும் எனக்கு என்ன கோல் வேணும் நான் வந்து ஒரு பிசிஷன் ஆகணுமா வேண்டாமா இல்லை நான் ஒரு பாட்காஸ்ட்ல பெரியால் ஆகணுமா வேண்டாமா இதை நம்ம அதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னல் திங்ஸ் கோஸ் பை நம்ம அதை ஒருத்தர் ரொம்ப எனர்ஜெட்டிக்க இருப்ப அவர்கிட்ட போய்ட்டு நீயே பண்ண விட்டு வெடி பண்ணுன்னு சொல்லிவிட்டு வெடி பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கச்சாங்கன்னு போயிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இலக்கு அலைக்கு அடையிறதுக்கான வழிவகைகள் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கலாம் இல்லை அவங்க வந்து இந்த டேஷனில் போனால் கிடச்சிடும் நாங்கள் நம்பிக்கை போயிட்ருக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கடிவாளம் நீங்கள் போட வேண்டியிருக்கும் ஸோ அப்போ நீங்கள் இப்போ சொன்ன ப்ரீவியஸ் பாயிண்ட்டோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாததுக்கு பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோடய டீமுக்கு வந்து கரெக்டான கோலில் வந்து சொல்லாது ஏ திஸ் இஸ் வாட் யோக்ட் அச்சீவ் அப்படின்றது அவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறது அப்புற அவங்க ஸ்கில்லுக்கு ஏத்த மாதிரி வரதா சொல்லாம ஆனா நீங்க டைரக்ட் மோட்ல குடுத்துட்டு இருக்கீங்க அவனுக்கு ம் சோ ஸ்பூன் ஃபிடிங் மாதிரியா ஸ்பூன் ஃபிடிங்னு கூட இல்ல இப்போ இப்போ அந்த இத தான் கோல் இத என்ன அச்சுவ் பண்ணனும் சொல்லாம ஆனா நீ நேரா போ நேரா போனு சொல்லிட்டு இருக்கேங்க இது இஸ் எக்ஸாக்ட்லி தி சிச்சுவேஷன் ஆஃப் தி மீம் யூ see ம் பாஸ் வந்து பண்ணனும் மட்டும் சொல்லிட்டு இருப்பான் ம் கீழကவங்க எதுக்கு பண்றோனே உங்களுக்கு புரியாது ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே கரெக்ட் அதாவது கோலை சொல்லாமல் இப்படி பண்ணு அடுத்து இப்படி பண்ணு அடுத்து யோ இது எப்போதான் முடியும் எது என்னோடய ஃபையல் டெஸ்டினேஷன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமலேயே கடைசியை வளர்க்குறது கரெக்ட் அது மாதிரி பண்ணுறது ஒன்று இன்னொன்று பயங்கர நினர்ஜி ஆளுக்கு டேரக்ஷன் சொல்லாமல் ஃப்ரீ விட்டுறது அவனை அவன் என்ன மாதிரி பண்ணால் போயிட்டு எங்கேயாவது டேரக்ஷன் சில சமயம் என்ன ஆகுனா அதை திருப்பி உங்க உங்கள் ட்ராக்கு கொண்டாடுறதுக்கு வந்தான டைமும் எனர்ஜியும் நிறைய தேவைப்படும் ஸோ அந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த உங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அதுக்கான நிறைய இருக்கும் ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்க நீங்க மிஸ் பண்ணுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீ அப்பயே சொல்லியிருந்துருக்கலாம்ல இதை கரெக்டாக கைட் பண்ணிவிங்கன்னா நான் அப்பயே முடிச்சிருப்பேன் இப்போ நான் எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கப்பர்ல இருந்து ஆரம்பிதா நான் எப்படி ஆரம்பிப்பேன் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரியும் போகலாம் எனக்கு எப்பதான் வேலை கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ இதை எப்படி பார்க்க இப்படி பார்க்கலாமா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கோட ஸ்கில் செட்டு இல்லை அவங்களோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒர்க்கு அசைன் பண்ணாமல் கான்டென்டிகிட்டங்க ஒர்க்கு அசைன் பண்ணுறது மட்டும் கிடையாது அவங்கள மென்ட்ரிங் பண்ணுறதுலையாக இருக்கட்டும் மானிடர் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அதை வந்து அவங்களோட குவாலிட்டிஸ்க்கு ஏற்றா மாதிரி பண்ணாததெல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டியாக பார்க்க முடியாது இப்போ வந்து அப்படி பார்க்கும்போது டிதர்விட் லாட் ஆஃப் ஸ்டைல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் இருக்குது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பேசும்போது நீங்கள் சொன்னீங்க பாஸும் கைண்ட் ஆஃப் ஒரு லீட்ரு தான் ஏன்னா பாஸியாக நடந்துக்கணும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அதே சமயத்தில் ஒரு கூடந்த ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தே நீ இப்படி பண்ணி இப்படி பண்ணு இப்படி பண்ணி கைட் பண்ணுறதும் ஒரு கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப் குவாலிட்டி தான் அப்போ இதை வச்சு எப்படி வந்து ஏதாவது ப்ரோட்டோக்கால் இருக்கா இப்படி ஒரு லீடர்ஷிப் இருக்குது அப்படின்னு நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது இல்லை சுச்சுவேஷன் ஒரு மாடல் இருக்குது அந்த மாடலில் என்னென்னா எந்தளவுக்கு ஒரு ஆளுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும் எந்த அளவுக்கு ஒரு ஆளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் ம் அந்த டேரக்ஷன் சப்போர்ட்டும் வித்தியாசமாக அது ரெண்டும் தான் எனக்கு புரியலன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேராக போ லெஃப்டில் திரும்பி ரைட்டில் போ அப்படின்னு சொல்கிறது ஓகேயா சப்போர்ட்னு பண்ணா இப்போ வந்து எனக்கு போகிறதுக்கு எனக்கு எனக்கு வந்து நான் சைக்கிள் வச்சிருக்கேன் பஞ்சர் ஆகிடுச்சி என்ன பண்ணணும் எனக்கு தெரியல அப்படி வந்து கேட்கும்பொழுது பஞ்சர் ஆகிடுச்சாப்பா வீலைக்காயிட்டு ம் அவனை அவனை அந்த வேலையை செய்ய விட்டு அவன் இஷ்யூஸ் வரும்பொழுது அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது ஓகே ஸோ ஒரு ஒரு ஒரு ஒரு அந்த ஒர்க்கு இதுதான் ஒர்க்குன்னு சொல்லி அவனை கைட் பண்ணுறது ஒரு விதம் அந்த கைடில் ஒரு ஹடல்ஸை வந்து சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுறது வந்து சப்போர்ட்டு சப்போர்ட்டு ஓகே கைட் பண்ணுறது வந்து டைரக்ஷன் அதில் இருக்கக்கூடிய இஷ்யூ கைட் பண்ணுறது டைரக்ஷன் இருக்க மாட்டேன் டைரக்ஷன்ன்றது மோர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கைடுன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் வரும் ம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கும் சப்போர்ட்டுக்கும் நடுவில் வரும் கைடுன்றது ஓகே அப்போ வந்து கை ஐ மீன் டைரக்ஷன்ஸ் கொடுக்குறது இந்த மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னு டேரக்ஷன் கொடுக்குறது அதில் வரக்கூடிய இஷ்யூஸை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுறது வந்து சப்போர்ட் ரப்போர்ட் ஓகே ஸோ இது ரெண்டையும் வச்சு சொல்கிறீங்க இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷன் லீடர்ஷிப்ன்ற இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நாலு விதமான ஸ்டேஜ் இருக்குது இப்போ வந்து ஒரு ஒருத்தர் வந்து ரொம்ப யங்கான ஆள் இருக்காங்க அவங்க வந்து எல்லாம் கற்றுக்க ட்ரை பண்ணுவாங்க ஜி இருக்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சப்போர்ட் பண்ண தேவை நீ பண்ணப்பா வந்துடும் சொல்ல தேவை அவன் பண்றது ரெடியா இருக்கான் அவனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க இது நேரப்போ லெப்ட்ல திரும்ப ரைட்ல மட்டும் சொல்லணும் அவனுக்கு வந்து அதிகமான சப்போர்ட் தேவைப்படாது ஏன்னா அவன் கைண்ட் ஆஃப் விழுந்து எந்திரிச்சு ஃபிகர் அவுட் பண்ணி கொண்டு வந்து ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கான் ரொம்ப இருக்காங்க அவனுக்கு நீங்க மோட்டிவேட் பண்ணுவே இல்லை அவன் வந்து நீ இது பண்ணுது பண்ணு சொல்லிட்டு தான் போதும் இது வந்து பாத்தீங்கன்னா ஹை டேரக்ஷன் லோ சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்போ இது வந்து ஜூனியர் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து அதிகமாக டைரக்ஷன்ஸ் காட்ட வேண்டியது சப்போர்ட் லெஸ்ஸா பண்ண போனோம் ஏன்னா அவனால ஃபிகர் அவுட் பண்ண முடியும் ஏன்னா ஹை எனர்ஜிட்டிக்காக கரெக்ட் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் நீங்க தாண்டிட்டீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அடி வாங்கிட்டீங்க என்ன அடி வாங்கிட்டீங்கன்னா நீங்க டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்க போயிட்டு மேனேஜர் தேர்ட்டி தேர்ட்டி தேர்ட்டி கொண்டு வந்துருப்பாரு அப்ப என்ன ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம மேனேஜர் தான் பண்ணிட்டே எதிர்பார்க்கறாரு புரிஞ்சிருப்பீங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களோட நாலேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நாலேஜ் அமைக்க பண்றதுன்னா எதை பண்ணணுன்ற ஓரளவு தெரிஞ்சிருக்கும் எதாவது பண்ணக்கூடாதுன்னு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களை இன்னும் மெச்சூர் பண்ண வைக்கணும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹை டேரக்ஷன் ஹை சப்போர்ட் ஓ ஓகே அவங்களுக்கு வந்து டேரக்ஷன் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணணும் ஓகே இது பண்ண பாது இது இதனால் இது நடந்துடும் நீ பண்ணு இது பிரச்சனை வரு ஹெல்ப் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிரிக்கெட் டீமில் ஒரு கோச் பண்ணுற வேலை ஓ ம் அந்த அந்த ஃபேஸே கோச்சிங்னு சொல்லுவேன் ஓகே ம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன சொல்லுவாங்க டேரக்டிங் டேரக்டிங் டேரக்டிங் யூ கேன் ஈக்வேட் டு பாஸ் பீங் அ பாஸ் ஓ பாஸ் மாதிரி டே இது பண்ணு அப்படின்னு சொல்லி டேரக்ட் பண்ணுறது பாஸ் டைப்பாக இருக்கும் மாதிரி ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன்று வந்து கோச் கோச்சிங் ம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் இது தப்பு பண்ணுற இது கரெக்ட் பண்ணு நேரப்போ அதுவும் சொல்ல வேண்டியிருக்கும் ம் ரெண்டுமே பண்ணுறது வந்து அந்த ரெண்டாவது மாடலில் ரெண்டாவது ஸ்டேஜில் ம் இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் வரும்பொழுது அவன் பார்த்திங்கன்னா ஃபுல் பீக்கில் இருப்பான் எதை கொடுங்க அடிச்சு தள்ளிகிட்டே இருப்பாட்டு பர்ஃபார்மன்ஸ் ஹையாக இருக்கும் சாம போட்டு தள்ளிட்டே இருப்பாட்டுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஒரு நாலு வருஷம் ஆயிருச்சா வீட்டில் மாட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க கல்யாணம் பண்ணி ஆகும் அவனுக்கு கொஞ்சம் கான் கான்ஸ்ட்ரேஷன் ஆக ஆரம்பிக்கும் அவன் கொஞ்சம் வீட்டில் பயங்கரமாக சோம்பு வடிவாங்கோ ஸோ அதெல்லாம் தாண்டி அவன் வேலை செய்யணும் அப்போதான் பார்த்தீங்கன்னா இவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்ட்டு ஒரு கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட் பண்ணி போடுவாங்க அதில் எக்ஸ்கலேஷன்ஸ் பயங்கரமாக ஆராயிக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து வீட்டிலேருந்து ஃபோன் வந்துகிட்ருக்கும் எஸ்கிலேஷன் காலம் வந்துட்டு இருக்கும் இது ரெண்டுலேயே எதாவது ஹேண்டில் பண்ணுறதை போட்டு திணறிட்டு இருப்பாங்க இதுக்கு முன்னாடி நான் இருந்திருக்கோம் பயங்கர ஸ்லாக் பண்ணி ரொம்ப நேரம் ஆஃபீஸ்லேருந்து பழகிருப்பாங்க இது இந்த டைம்ல வீட்டுக்கும் போகணும் இதுவும் பண்ணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து டேரக்ஷன்ஸ் குத்தினா கடுப்பாட்டை நானே அவனுக்கு தெரியும் சொல்ல போன டேரக்ஷன்ஸ் தெரியும் ஏன்னா இவளால அவனுக்கு அச்சீவ் மகத்தை தான் கிட்டன்ற மாதிரி இருப்பாங்க அவங்கிட்ட போய் தம்பி நீ வந்து கவலைப்படாத அப்போ சப்போர்ட் தான் தேவை ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா லோ ஹை சப்போர்ட் ஹம் அந்த கோச் அந்த லீடர்ஷிப் ஸ்டைலா சப்போர்ட்டிங் லீடர்ஷிப் ஸ்டைலு ஓ ஓகே இப்போ வந்து பாஸ் கோச் இப்போ சப்போர்ட் ஆமாம் ஸோ அது அது தாண்டி வரும்போது பாத்தீங்கன்னா அப்பதான் புரிஞ்சு காமிக்கிறான் ஓகே இதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம் நம்ம இதை ஹேண்டில் பண்றோம் நம்ம இந்த டைம்ல வந்து கத்துக்க ஆரம்பிச்சிருப்பான் கிட்டத்தட்ட செவன் டு டென் இயர்ஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோ ஆமா இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவனுக்கு எல்லா இதையும் ஹேண்டில் பண்ண ஓரளவு கத்துருப்பான் இப்போ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ராக் சாலடே ஆடுவாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் அடி தள்ளி தீ போட்டே இருப்போம் அவனை தெரியும் எங்கே போகிறோன்னு தெரியும் எப்படி அதை சால்வ் பண்ணணும்னு தெரியும் எப்படி கரெக்டாக சொல்லணும்னா ஒரு லேத் மிஷினில் நட்டு போல்ட் அடிச்சு மாதிரி அது மாதிரி லெவலுக்கு வந்துடுவான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நூறு போல்ட் பண்ணப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அவன் பட்டம் அடிச்சுள்ளிருப்பான் அதுக்கு எத்தனை இரு எவ்வளோ வேணும் லேத் மிஷின் இதுவாகிடுச்சா எல்லாத்தையும் பார்த்து அவனையும் பார்த்துப்பான் ஸோ அது அந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா டெலிகேட்டிங்னு சொல்லுவாங்க சோ அங்க வந்து லோ டேரக்ஷன் லோ கை நோ டைரக்ஷன் சூப்பர் சோ அவங்களுக்கு வந்து அதிகமான மெயின்டெனன்ஸ் இருக்காது கொடுத்தீங்கன்னா அவங்க செஞ்சுட்டு இருப்பான் இது வந்து ஒரு மெச்சூர் லெவல் மாதிரி ஆமா இது என்ன ஆகுனா இப்ப இது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணாமல் என்ன டைப் ஆஃப் ஒர்க்கில் அந்த டைப் ஒர்க்கில் நீங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிருக்கீங்க ஓகே ஓகே ஓகே டசன்ட் மேட்டர் லைக் நீங்க பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா கிடையாது அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் டொமில்ல நீங்கள் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு so, <laughs> இது எல்லாரும் நடக்குது தான் சொல்லுங்க அவனும் ஓகே நமக்கு ரிவர்ஸ் பண்றாங்க நம்ம ப்ரமோட் பண்றாங்க ಅಂತ அவனும் ஒத்துப்பான் அன்ஃபோர்ட்டுனேட்லி அவன் என்ன பண்ணி இருப்பானா இவள டெவலப்பரா இருந்திருப்பா இப்போ மேனேஜர் வந்து பாத்தீங்கனா அதுல இருந்து பாத்தீங்கனா 3p ஹை டைரக்ஷன் லோ லெவல் 1 க்கு ஸ்டேஜ் 1 க்கு வந்துட்டான் செட் இஸ் எனாஃப் பீங் எ மேனேஜர் ஆ ஓகே இதுக்கு முன்னாடி டெவலப்பரா 4th ஸ்டேஜ்ல இருந்து இப்போ மேனேஜரா 1st ஸ்டேஜ்க்கு வந்துருவாரு ஓகே புரியுது ஸோ அப்போ இது இது பேர் தான் வந்து டொமைன் சேஞ்சஸ் மாதிரி இல்லையா ஸோ அப்போ ஒவ்வொரு டொமைனுக்கு இப்போ சுவிச் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் டேபிளுக்கு வந்துட்டு திரும்ப ஃபோர்த் டேபிள் போகணும் கரெக்ட் ஓ ஓகே அப்போ இது இது வந்து ஒரு எக்ஸ்பீ எப்படி சொல்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் அதை பேசவே முடியாது எப்படி தான் அப்போ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பேச முடியாது மோஸ்ட்லி ஆன் தி மென்டல் ஸ்டேட் ஆஃப் தி பர்சன் ஸோ திஆர் மட்டிபிள் ஃபேக்டர்ஸ் நிறைய ஃபேக்டர்ஸ் அது இன்ஃப்ளன்ஸ் ஆகலாம் அவங்களோட பர்சனல் ஆஸ்பெக்ட்ஸ் இன்ஃப்ளன்ஸ் ஆகலாம் இஸ் இட் பாசிபிள் லைக் நான் ஸ்டேஜ் த்ரீலேருந்து ஸ்டேஜ் டூ வர முடியுமா ஓகே ஏன்னா டிபென்ஸ் அப் அந்த சிச்சுவேஷன் சில சமயத்துலேருந்து அதிகமான கைடன்ஸ் தேவைப்படும் தேவைப்படும் ம் ஸோ அப்போ வந்து டெஃபினட்டா இது இன்டர்சேஞ்சபிள் தான் டூ த்ரீ த்ரீ டூ அந்த மாதிரி வரது ஒரு எஃபெக்டிவ் லீட்ராக இருக்கீங்கன்னா உங்களோட ஸ்டைலில் நீங்கள் மாற்றிகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம திரும்ப பழைய கோர்ஸ் டாபிக் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீடராக இருக்கவங்க அந்த பர்சன் என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எதிர் பாசாக இருக்கணும் இருக்கணும் இல்ல வந்து லீடர்ஷிப் அப்படிங்கிறது இன்னொன்னு நீங்க வந்து இப்போ எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து சப்போர்ட் தேவைட் பண்ணிட்டேன் ஒரு ஆறு மாசம் கழிச்சு அதே அதே மாதிரி எதிர்பார்க்க கூடாது இருக்கணும் சரிங்க இதனை பற்றி நம்ம பேசும்போது வந்து எப்படி சொல்வது நிறைய பீப்புள் வந்து லீடர்ஷிப்பில் தோ என்ன சொல்வது இதெல்லாம் வந்து இப்போதான் அந்த மெட்டீரியல் கோஸு இதெல்லாம் வருது ஆனால் முன்னாடியே வந்து நிறைய லீடர்ஸ் வந்து வந்துருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து ட்ரைனிங் ட்ரைனிங்லாம் எடுத்துருக்கு எடுக்காமலே வந்து நிறைய பேர் இருக்காங்க இப்போ வந்து ஹிட்லர் இஸ் வெரி குட் லீடர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ரகட் அபவுட் இஸ் திங் என்னோட இன்ஸ்பிரேஷன் சொல்றான் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவரோட கட்சிக்காரங்க ஒருத்தவங்க வந்து பதவி வந்ததுக்கு அப்புறமா சொல்றானு கட்சிக்கு ஆலோசர் வந்து ஏதோ தியேட்டர் ஓப்பன் பண்ணுன்ட்டு போய் பர்மிஷன் கேட்டு வந்திருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஐஎஸ் ஐஎஸ் ஆஃபிஸர் அவர் கீழே இருக்காட்ட போயிருந்திருக்கு அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு அந்த ரிக்வஸ்ட்டை ம் அதுக்கப்புறம் என்ன இருக்குது அதே ஆள் வந்து காமலேஜ்லேருந்து மறுபடியும் பேசியிருக்காரு அந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டேன் இந்த ஐஎஸ் ஆஃபிசர் ரிஜெக்ட் பண்ணிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவர் உடனே பயங்கர கோவம் வந்திருக்கு அவருக்கு அவர் அப்புறம் என்ன நேரம் என்ன பண்ணிருக்காரு அந்த ஐஎஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கே போயிட்டார் நீ எ சார் அது சரியில்லை ஏன் அவர் என்ன இது மாதிரி தான் அந்த பர்சனுக்கு வந்து லோ சப்போர்ட் தேவை ஓ ஓகே புரிஞ்சிச்சு அந்த டெலிகேட் பண்ணி கூட நீ தான பண்ணுவோம் நீ இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டார் அவ்வளோதான் அங்கே போய் நீ டேஷனும் பண்ணக்கூடாது சப்போர்ட்டும் பண்ண முடியாது நீங்கள் வந்துட்டில் கரெக்டாக ஸோ டெலிகேட் பண்ணிட்டு போயிட்டிருக்கும் நீங்கள்ல ஸோ இவர் டெக்ஸ்ட் ஐ மீன் இந்த புக்ஸ் எல்லாம் படிக்காமலே ஹி வாஸ் குட் அட் மேனேஜிங் பீப்புள் வேற எக்ஸாம்பிள் இன்னொரு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து சத்துணவு திட்டம்ன்ற டாபிக் வருது சத்துணவு திட்டம் டாபிக் வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறையா அவருக்கு முன்னாடி இந்த வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இதெல்லாத்தையும் ஸ்கூல்லாத்தையும் மூடி வைக்கிறாங்க ராஜாஜி இருந்தார் நினைக்கிறேன் சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து ஃபண்டு நிறைய ஸ்கூலில் மூடுறாரு அவர் மூடினதுக்கு அப்புறமா ராஜா காமராஜர் வந்து ஆட்சிக்கு வராது வந்த உடனே வந்து அவர் மொதலே பண்ணது வந்து க ஸ்கூல்லி ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணால் பசங்க யாரும் வரலை பசங்க யாரும் வரலன்ற பொழுது என்னென்ன ரீசன் போய் பார்த்தா எனக்கு இப்போ சோறை இல்லைங்க நான் எனக்கு வேலைக்கு அனுப்பினா படிக்க அனுப்பணும் அப்போ என்ன பண்ணுறாரு நேராக வந்து டெல்லிக்கு போகிறார் டெல்லிக்கு போய் அங்கே அங்கே இருக்க மினிஸ்ட்ரிய பேசுறாரு எனக்கு வந்து பைசா வேணும் அவங்க பைசா இல்லைன்றாங்க ஸ்கூலை மூடு எனக்கு கொடுக்க நடத்துறதுக்கே பைசா இல்லை நீ சாப்பாடுக்கிற பைசா கேட்குற நீ அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு டபிள்யூஹெச்ஓக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறார் எனக்கு எங்களுக்கு பிரச்சனை எனக்கு வந்து ஃபண்டிங் வேணும் அந்தளவுக்கு அப்போயே தெரிஞ்சிருக்கில பேப்பர் கிடையாது இன்டர்நெட் கிடையாது டெலிஃபோன் கூட கிடையாது ட்ரங்கால் கூட கிடையாது அப்போல்லாம் அங்க போய் அங்கேருந்து மாவா வந்துச்சு பால் பவுடர் மாவா வந்துச்சு பால் பவுடர் அப்படியே இம்போர்ட் பண்ணி பால் பவுடர் கோதுமை இது ரெண்டுத்தையும் வச்சு எல்லாத்துக்கும் அதாவது அந்த வறட்சி இந்தியா ஃபுல்லா இது மாதிரி ஒருத்தர் யோசிக்கணும்னா அவர் பான் ஈட்டரதான் இருக்க முடியும் ஸோ எந்த ஒரு ரிசோர்ஸுமே இல்லாமல் எந்த ஒரு கம்யூனிகேஷன் மெத்தட்ஸோ இல்லை டெக்னாலஜியோ இல்லாமல் இருக்கப்பயே அவரோட திங்கிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு இப்போ எனக்கு ப்ராக்டிக்கலாக வருவோமே இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு ஜூனியர் இன்ஜினியர்ஸை ஒர்க் பண்ணுறேன் ஓகேவா இப்போ ஐ கேன் நாட் கோ அண்டல் நாங்கள் கிட்ட இப்போ ஏ நாங்கள் லீடர் நாங்கள் அவங்க லீடர் அப்படின்றோம் அப்படின்னா சொல்ல முடியாது எப்படி நான் வந்து என்னோடய லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டி அவங்களுக்கு அவங்க வந்து ஓகே ஹீஸ் அ குட் லீடர் அப்படின்னு அவங்கள புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் எகெயின் நான் இந்த சுச்சுவேஷனில் எழுச்சிட்டு மாடல் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணதில் எனக்கு வந்து நிறையா ஃபீட்பேக் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு அந்த காலையில் அவங்க வந்து என்ன மாதிரி ஸ்டைலில் ஒர்க் பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து லோ சப்போர்ட் லோ டேரெக்ஷன் இருக்காங்களா ஹை சப்போர்ட் லோ டேரக்ஷனாக இருக்காங்களா இந்த இந்த இந்த பாக்ஸில் நீங்கள் அவங்கள ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து அவங்க அவங்க எந்த லெவலில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கடிவளத்தை ஃப்ரீயாக விடுங்க இழுத்து பிடிங்க ஃப்ரீயாக விடுங்க இழுத்து பிடிங்க ஆனால் இது எந்த டைமில் நீங்கள் எப் நான் எப்படி இந்த கொஷினை கேட்குறேன் அப்படின்னா ஆல்வேஸ் சம்டைம்ஸ் வந்து இட் இல் டேக் சம் டைம் இல்லையா அவங்களுக்கு வந்து ஆனால் அந்த டைம் அவங்க முடிஞ்சு ஓகே நம்ம நெக்ஸ்ட் லெவல் போயிட்டோம் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணணும் இல்லையா அதுக்கு முன்னாடியே அவங்க நம்ம நெக்ஸ்ட் லெவல் போயிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னும் என்னை ஏன் ஒரு பேம்பர் பண்ணுறாரு இன்னும் ஏன் அது ஒரு கைட் பண்ணுறாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி தாட்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணுறது இன் அதர்வோட்ஸ் அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்குது ஆசைப்பட்றாங்க ஆனால் ஐ நோ இஃப் யூ லீவ் இட் ஃப்ரீ அவங்களால அச்சீவ் பண்ண முடியாதுன்னு தெரியும் எகெய்ன் நம்ம ஃபஸ்ட்டு பேசின டாபிக் தான் கோல் என்ன நம்ம புரிய வச்சோமா அவங்களுக்கு கரெக்ட் கோல் புரிய வச்சோம்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தெரியும் நமக்கு அதுக்கு போகிறதுக்கு வழி தெரியுமா தெரியாதா வழி தெரியாதுன்ற போது அவங்களுக்கு அவங்க ரியலைசேஷன் வந்துச்சுன்னா டேரக்ஷன் நீங்கள் சொல்கிற டேரக்ஷனே அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது மாதிரி சில சமயத்தில் வந்து இந்த கான்ஃப்ளிக்ஸ் வரும் இல்லையா கான்ஃப்ளிக் மேனேஜ்மெண்ட்டுன்னு அதாவது என்னையோட சீனியர் வந்து என் டீமில் இருப்பார் அப்போது வந்து அவரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் அவர்கிட்ட போய் நான் வந்து உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குறேனோ இல்லை உங்களை சப்போர்ட் பண்ணுறேனோ சொல்ல முடியாது அப்போ அந்த மாதிரி பீப்பிளை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுது டெலிகேஷன் தான் பண்ண முடியும் மோஸ்ட்லி அதுலேயும் அவங்க வந்து டெலிகேஷன் பண்ணும்பொழுது சரியாக வரலைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதுக்கு இப்போ திரிபெரிவர்ஸ் வரணும் டெலிகேஷன் வேலைக்கு ஆகலாம் சப்போர்ட்டுக்கு போயணும் சப்போர்ட் போகலன்னா நீங்கள் கோச்சிங் போய் தான் அவனு வர வழியில்லை ம் யாரோ ட்ரைஸ் பேக் ஓ இப்போ வந்து அந்த பாக்ஸில் பேக்வேர்ட்ஸ் வந்தாகணும் அவங்க எந்த பாக்ஸில் ஃபிட் பண்ணுறான் ஃபிட் ஆகிக்க விரும்புகிறாங்க அப்படின்றது ஐ மீன் அகைன் நம்ம கோல தெளிவாக சொல்லிட்டோம் அப்படின்னா ஓகே தே தென் செல்ஃப் ஃபாஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு நீங்கள் இந்த லெவலில் தான் இருக்கீங்க உங்களுக்கு இது தேவை அப்படின்றது அது எல்லோரும் ஓகேவா எடுத்துக்குவாங்களா அது இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி வைஸ் அது நம்ம வி ஹேவ் டு ப்ளே கேம் ம் கிளியர் கிளியர் கட் இதை ஃபார்முலை சொல்ல முடியாது இது வந்து இதை அட்டன் பண்ண முடியும் அதை அதை அவங்களுக்கு புரியாக பேசி புரிய வை புரிய வைக்க ட்ரை இப்போ வந்து என்னோவிஷன் நான் எப்படி பார்க்குறேன் இப்போ கார்ப்ரேட் கம்பெனிஸ் நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லாம் இந்தியாக்கில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த டீம் லீடர் வர ஆரங்குது கவர்மெண்ட் கம்பெனிஸோ எடுத்துக்கிட்டீங்கன்னா இருந்திருக்கோங்க அந்த ஏதாவது ஒரு நிறைய லேத்ரி இருக்கு நிறையா அதுலேயும் பாத்தீங்கன்னா இங்கே மேஸ்திரி இருக்கான் செய்வாங்க ஸோ அங்கேயும் இருந்திருக்கு இங்க என்னன்னா இங்க நிறைய எம்பவர் பண்றாங்க எம்பவர் பண்ணும்பொழுது சில வேலைகள் நடக்கும் எதிர்பார்க்குறாங்க அப்படி கார்ப்ரேட் கம்பெனிஸை பற்றி பேசும்போது இதை நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும் லீடர்ஷிப் அப்யூஸ் அது வந்து நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்ச ஒரு விஷயம் இப்போ வந்து இப்போ எல்லாருமே வந்து வெரி குட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது சில வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸே இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் ரீச் ஆனவுடனே இல்லை டெக்னிக்கலாக குட்டாக இருக்காங்கன்றவனே லீடராக்குறது ஸோ அவங்களால லீடர்ஷிப்பை கோப்பப் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகுது இதெல்லாம் காமனாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்போ வந்து எப்படி வந்து லீடர்ஷிப் அப்யூஸ் வந்து நடக்குது திருப்பி காசு கட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்க கண்டிப்பா முடிச்சிருக்கீங்கன்னு தெரியும் ஸோ அது பார்க்கும்பொழுது சில பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கும் பட் அவங்க அந்தளவுக்கு வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க ஸோ அவங்கள வந்து அது மேனேஜர் பொறுத்து அவங்க சிஸ்டமில் கண்டினியூ ஆகலாம் இல்லாட்டி வெளில அனுப்பப்படலாம் ஸோ எந்தளவுக்கு அவங்க அந்த மேனேஜர் ஃபேவ ஃபேராக இருக்கான்றதை பொறுத்திருக்கு ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா யூ கீப் ஒர்க்கிங் உங்கட உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலைய, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கோலை அச்சிவ் பண்றதுக்கான வேலையை நீங்க செஞ்சிட்டே இருங்க. இந்த திருப்பி திருப்பி வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கோல் சொல்ற மாதிரி டைரக்ஷன்ஸ் மட்டும் வந்துட்டிருக்கனா, கீழ கீழ கேளுங்க. நம்மளோட கோல் என்னன்னு கேளுங்க. நீங்க கோல் என்ன கே கே கே ஆட்டோமேட்டிக்கா உங்க மேனேஜருக்கு புரியும். அது புரிஞ்சா அவர் வந்து டக் பண்றார்னா, we have to find a different system. இந்த கடமை ஈச்சை பலனை எதிர்பாராத அந்த மாதிரி சிஸ்டமா? அப்படி இல்லை வேற ஜாப் பார்க்கணும்னு சொல்லுவீங்க எனக்கு புரிஞ்சுச்சு ஆனால் நீங்க வந்து தொடர்ந்து உங்க கடனையை செய்யுங்க அப்படின்னு சொல்றீங்க புத்தர் கிடையாதுங்க நம்ம சாதாரண மனுஷன் நம்ம நம்ம வந்து நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் கண்டிப்பா நமக்கு நம்ம எங்க நமக்கு ஒரு அப்ரிசியேஷனா ரெகக்னேஷன் கிடைக்குதோ அங்கேதான் நம்ம வந்து நம்ம லைஃப் நம்ம கம்ஃபர்டபுளாக கொண்டு போக முடியும் கண்டிப்பா நம்ம ஒன்றும் இது கிடையாது பொதுமாடு கிடையாது உள்ள ஒரு கருத மாதிரி கிடையாதுக்காக சிலு சமைக்கவும் தேவையில்லை அந்த பர்டிகுலர் வேலையில நீங்க கத்துக்கிறீங்களா எந்த அளவுக்கு நான் வந்து ஏன்னா இதை நான் ஏன் அப்படி கேட்டேன் அப்படின்னா நாட் ஒன்லி ஃபேவரட்டாக இருந்தேன் சில சமயத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு ஒர்க்கு அசைன் பண்ணுவாங்க அதுக்கு ப்ராப்பரான சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஒர்க் முடிக்க சொல்லுவாங்க சில சமயம் அவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க நான் ஒர்க்கு கொடுத்துட்டேன் முடிச்சிடணும் ஐ டோன்ட் நோ வாட் யில் டூ நீ முடிச்சுட்டு கொடுத்தே ஆகணும் இந்த மாதிரி சில சமயத்தில் மேனேஜர்ஸ் ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாட்டாங்க நான் ஒரு ஒரு ஒரு இந்த சுச்சுவேஷன் நான் வந்து என்னோடய மேனேஜருக்கு நான் புரிய வைக்கலாம் நான் இந்த இந்த பிளா இந்த மாடலில் நான் இந்த இடத்துல இருக்கேன் நான் எனக்கு இது மாதிரி சப்போர்ட் தேவைப்படுது இது மாதிரி எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது நான் இந்த இடத்துல இருக்கேன் நான் இந்த ஒர்க் எனக்கு இந்த இடத்துல புரியல எனக்கு அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹைடெரக்ஷன் இருக்கேன் அதுக்கான ட்ரைனிங் எனக்கு கொடுங்க ஸோ யூ கேன் இகண்ட் டீங் லீடர் இப்போ என்னொன்று அது என்னென்னா சில சமயம் அதை வந்து பாசிட்டிவ் ஆடுவாங்க சில சமயம் நீ எனக்கே டீச் பண்ணுறியா அப்படின்றது சில அரகன்ஸ் அது இருக்குது இல்லை நீங்கள் சொல்கிறத காதலே வாங்கிக்காமல் இருக்கிறது இல்லை உனக்கு உணவு பிரச்சனை நீ பார்த்துக்கோ அப்படின்றது இந்த மாதிரி வந்து ஒரு சில லீடர்ஷிப் அப்யூசஸ் ஆட்ஸே அவங்களுக்கு பவர் இருக்குன்றதுனால அவங்க சொல்கிறத நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலமான அரகன்ஸ் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது பேசி பார்க்கணும் இந்த இந்த இந்த சுச்சுவேஷன் இருக்குது இதுக்கான ஸ்கில் நான் டெவலப் பண்ணிக்கணும் எனக்கான ட்ரைனிங் கொடுங்க ஏன்னா சிலர் வந்து நம்மளோட நம்ம ஓப்பனாக வந்து ஒரு விஷயத்தை பேசும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட லீடர் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறேன் ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட் மி அப்படின்றதுக்காக நான் என்னோட பர்சனல் விஷயங்களோ இல்லை இந்தந்த விஷயத்தில் நான் லேக் ஆகிறேன் இதை நான் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தே வில் டேக் இட் அண்ட் ட்ரை டு இமோஷ்னலி பிளாக்மெயில் ஆர் சம்திங் அந்த மாதிரி பண்ணுற ஸ்டோரிஸ் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ அந்தமாதிரி விஷயங்களில் எஸ்கலேஷன்ஸ் எந்தெல்லாம் ஒர்க் ஆகும் வந்து ஸ்கிப் லெவல் மீட்டிங்ஸ் இல்லை அவங்க பாஸ்டர் போய் சொல்கிறது இல்லை வந்து அது அது அந்த அந்த அந்த அந்த ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஏரி ஃபீட்பேக்ன்ற ஒரு மெக்கானிசம் இருக்கா அது மூலமா நீங்க உள்ள கன்வே பண்ணலாம் இல்லை வந்து எகைன் லெவல் டிஸ்கஷன் மேனேஜர்கிட்ட நீங்க பேசலாம் ஸோ அண்ட் இது மாதிரி ஒரு மேனேஜர் கெனாட் சஸ்டைன் அந்த நேரம் இட்லி பிரேக் டவுன் வெரி சுன் லீடர்ஷிப் பத்தி ஜென்ரலாக இருக்க என்ன இப்போ எனக்கு ஒரு ஒரு மித் நான் அவங்க மட்டும் சொன்னேன் இல்லையா நான் என்ன நினச்சிட்டு பாஸ் அப்படின்ற வேற லீடர் ஏ பாஸ் கேன் நாட் பி எ லீடர் அப்படி இதுதான் லிங்க்டின்லாம் நிறையா போஸ்ட் வருது ஸோ நான் அப்படி தான் இருந்தேன் பட் ஆனால் பாஸ் டைப் ஆஃப் லீடர்ஷிப் ஒருத்தருக்கு தேவை அதாவது மென்டர் கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப் ஒரு தேவை அதை நீங்கள் சொன்னீங்க இது வந்து ஒன் ஆஃப் த மித் விச் ஐ கேன் ப்ரேக் இந்த மாதிரி என்ன மாதிரி மித்ஸ்லாம் இருக்குது இன்னும் என்ன மாதிரி மித்துனால் இப்போ வந்து எனக்கு என்ன தேவன்றது என்னோடய என்னோடய லீடர் தான் சொல்லணும் அப்படின்னு நான் என்னோட வீ சொல்கிறேன் நான் ஒரு டீம் பிளேயர் லீடர் அப்படின்னு ஒரு ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட வியூ வந்து வெரி குட் டீம் பிளேயர் இஸ் சம்படி ஹூ கேன் பெர்ஃபார்ம் ரோல் ஆஃப் அ லீடர் ஒரு லீடருக்கான வேலையை அவனே பண்ண முடிஞ்சதுன்னா அவன் வெரி குட் டீம் பிளேயராக இருப்பான் இன்னொன்று திரும்பி சொல்கிறேன் சம்படி ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் அ டீம் பிளேயர் இஸ் டூயிங் அவன் டீம் பிளேயராகவும் அந்த ரோல் பண்ண முடியணும் அவன் லீடராகவும் பண்ண முடிஞ்சிருந்தா மட்டுந்தான் அவன் வந்து ஹீ கேன் sustainable system இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன் நான் வந்து பயங்கர ஸ்கில்டு पर्सन இன்டெலிஜென்ட் पर्सन செசிவ் சிக்க पर्सन நீங்க இருக்கீங்க நீங்களும் ஒரு ஸ்கில்டு पर्सन செசிவ் சிக்க पर्सन ஆனா நம்ம டைரக்ஷன் ஸ்ட்ரைட்டா डिफरेंटா இருக்குன்னு வெச்சுக்கோங்க அந்த சிச்சுவேஷன்ல ஐ ஷூட் நான் வந்து தெளிவா இருக்கணும் இந்த வர்க்கை செய்யறேன் அப்படின்னு விட்டு குடுக்குறதுக்கான தெளிவெنட இருக்கணும் விட்டு குடுக்குறதும் ஒரு கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப் தானே அலோவிங் சம்படி டு லீட் மீ இஸ் ஆல்சோ லீடர்ஷிப் ம் ஸோ லீடர்ஷிப் அப்படின்றது ஆல்வேஸ் வந்து ஒரு டைரக்ஷன் காட்டி கையன் ஐடி ஹை டூ டூ திஸ் அப்படின்றது மட்டும் கிடையாது அண்ட் நான் என் லீடர் எல்லாமே சொல்லுவான் ம் அவன் சொன்ன நான் பண்ணிக்கிறேன்னு நான் உக்காந்துட்டு இருக்கும் லீடர்ஷிப் கிடையாது ம் ஸோ சொல்லப்போனால் பாசையே கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணிருக்குது ம் ஓவர் தட் பீரியட் ஆஃப் டைம் யூ ஷுட் பி லீடிங் சம்திங் ம் இனிஷியேட் பண்ண தெரியணும் புதுசாக நீங்க அது இனிஷியேட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டமில் வந்து செயின்ல வந்து ஒரு வீக் லிங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வெளில வந்துடும் வெளில வந்துடும் மேலே போயிடும் இப்போ நீங்கள் சொல்றீங்கல்ல ஒரு பாஸ் அந்த யாரும் என்ன சொல்லலாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு அந்த லிங்க் வந்து வீக் லிங்க் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த வீக் லிங்க் ஈஸியாக உடஞ்சிரும் ஸோ நீங்க ஒரு டீம் வர்க்கிங்களா நீங்க லீடரா இருக்கீங்களா நீங்கள் நீங்கள் ஒரு லீடராக இருந்தாலும் யூ ஆர் பார்ட் ஆஃப் அ டீம் ஆஃப் த லீடர்ஷிப் ம் அந்த இடத்துல மறுபடியும் நீங்கள் லீடராக இருக்கணும் நீங்கள் ம் இருந்தீங்கன்னா மட்டுந்தான் உங்களோட க்ரோத்துக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கும் அதனால் அந்த கம்பெனிக்கும் லாபம் இருக்கும் கரெக்ட் சரி இப்போ லீடர்ஷிப் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் இல்லையா இப்போ நம்ம ஆஃப் அனவரில் பேசணுல பெருசாக லீடர்ஷிப்பில் ஒன்றே ஒருத்தவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி லிங்க்ஸோ ரெஃபரன்சஸஸோ வேணும் ஏதாவது புக்ஸ் லிங்க்ஸ் ஏதாவது நீங்கள் நம்ம அந்த சுச்சுவேஷன் லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா நிறையா பிக்சர்லாம் இருக்குது நம்ம இதில் ஷூராக போடணும் ஓகே பிளாக் போஸ்ட்டில் மக்களையும் நீங்கள் தாராளமாக பிளாக் போஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய பிளாக் வந்து டபுள்யூ டபுள்யூ வெப்சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக லீடர்ஷிப்ஸ் ஸ்கில்ஸ் அப்படின்றதுல அந்த போஸ்ட்டில் கண்டிப்பாக அதை போட்டிருப்போம் அந்த ரெஃபரன்ஸ் லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி தாரமாக பாருங்கள் ஏன்னா வந்து ஜஸ்ட் நீங்கள் ஆஃப் அன் அவரில் கேட்குறதுனால வந்து உடனே நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியாது நிறைய விஷயங்கள் நம்ம ஐடியல் கேஸை விட்டு டிவியேட் ஆகிருக்கும் ஸ்பெஷல் கேஸஸ் இருக்கும் அதை நம்ம எல்லா கார்னர் கேஸஸையும் நம்ம இங்கே பேசியிருக்க மாட்டோம் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது அதை தெரிஞ்சுக்க முடியாது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் தெரிய வரும் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்க முடியும் டெஃபினட்டாக நம்மளோட லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது வந்து நம்ம கம்பெனிஸ்லேயோ ஐடி கம்பெனிஸ்லேயோ இல்லை வந்து எப்படி சொல்கிறது சொசைட்டிலேயே கிடையாது நம்ம நம்மளோட ஃபேமிலியிலையும் கூட நம்ம நம்மளோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து டிஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபேமிலியில் வந்து நீங்கள் உங்களை வந்து ஒரு லீடராக மதிச்சாங்கன்னா மட்டும்தான் வந்து யூ கேன் இனிஷியேட்டிவ் சம்திங் ஆர் யூ கேன் டூ யுவர் ஃபேமிலி லைஃப் பெட்டர் நாட் ஒன்லி ஃபேமிலின்றது வந்து உங்கள் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் உங்கள் பசங்கன்ற ஒரு வட்டத்தை தாண்டி உங்கள் அப்பா சித்தப்பா பெரியப்பா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்கும் கூட அதுக்கும் அதுக்கும் அப்ளே ஆகும் அதுக்கும் பார்க்கலாம் இல்லை நீங்கள் இருக்க ஒரு கம்யூனிட்டி நீங்கள் இருக்க ஒரு சொசைட்டி நீங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லாத்துலேயுமே இது வரும் ஸோ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேரை சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவர் பண்ணுறது மட்டும் கிடையாது நம்மளோட இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இல்லையா இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் எல்லா விஷயத்துலேயுமே நம்ம வந்து நம்மளோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியும் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் நான் இப்ப uh, வந்து நான் நம்ம நிறைய பேர் நம்ம இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறோம் நான் ஒரு ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணியிருக்கேன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல தட் வில் கீப் யூ கோயில் அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்லி பை பை ப்ராடக்ட் மாதிரி ரெஸ்பெக்ட் ஆல் தோஸ் திங்ஸ் கம் ஹாட் இது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் இது லீடர்ஷிப்ன்றதை உங்களை பார்த்துட்டு யாராவது பார்த்தீங்கன்னா உங்கள மாதிரி பேர் வரும் கண்டிப்பாக அவங்களும் அந்த ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க சூப்பர் ஓகே நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் ஒரு லீடர்ஷிப் அப்படின்ற டாப்பிக்கில் ஆஃப் அன் ஹவர் பேச முடியுமான்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் அசால் ஆஃப் அன் அவரை கிராஸ் பண்ணிட்டோம் சூப்பர் உங்களோடய கொஸ்டின்ஸ் எதாவது இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரவிக்கிட்டே நீங்கள் கேட்கலாம் இல்லை நம்ம ப்ளாக் போஸ்டோட கமெண்ட்டில் போடுங்கள் டெஃபினட்டாக நாங்கள் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறத வச்சு தான் இந்த ஷோவோட சக்ஸஸ் இருக்குது நாங்கள் பாட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் பட் அஸ்லாங்ஸ் நீங்கள் அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி நிறைய வியூஸ் கிடைக்காத வரைக்கும் இட்ஸ் நாட் அ சக்ஸஸ் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வேறு என்ன டாப்பிக்ஸ் நீங்கள் பேச நினைக்கிறீங்களோ அதிகம் உங்களுக்கு சொல்லுங்கள் அது சொல்லும்பொழுது எங்களுக்கு இன்னும் எங்களுக்கு எனர்ஜி இன்னும் நிறைய வரும் நிறைய வரும் கரெக்ட் ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க அந்த லீடர்ஷிப் ஜர்னி என்ஜாய் பண்ணுங்க சூப்பர் ஓகே தேங்க்யூ சோ மச் ஃபார் லிஸ்னிங் சி யூ நெக்ஸ்ட் வீக் பாய்